அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளி இலந்தி சி மாணுவர் இந்த சிந்தனை தலைப்பு நம்பிக்கை நம்பிக்கை தொழிற்கிற ஒருவரை அவநம்பிக்கை பள்ளத்தாக்கில் விளை செய்கின்ற விபத்தை சுற்றியிருப்பவர்களால் செய்ய முடியும் தொடர்ந்து சுற்றியிருப்பவர்கள் உன்னால் முடியாது என்று சுட்டிக்கொண்டும் குட்டிக்கொண்டும் இருந்தால் களிறு மாதிரி கம்பீரமாக இருப்பவனும் கன்று போல கட்டுப்பொடியாகி விடுவான் அவநம்பிக்கையை ஊட்டுபவர்கள் மடியிலிருந்து நாம் உடனே எழும்பி குதித்து வெளியே வருவதற்கு நிறைய வைராக்கியம் தேவைப்படுகிறது புதிதாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் இது முடியாது என்கிற முந்தி அடித்து அவர்கள் உதிரிலிருந்து ஓடி சில நேரங்களில் அவநம்பிக்கை கொண்டவர்கள் அதிகாரிகளாகவோ ஆசிரியர்களாகவோ அமைந்துவிட்டால் சமூகம் தடுமாறி போய்விடும் சராசரியாக இருக்கும் மாணவனை கூட தட்டி கொடுத்தால் அவன் தீவிரமாக முயற்சி செய்து லக்கை அடைந்து விடுவான் என்னால் முடியாவிட்டால் யாரால் முடியப் போகிறது நான் நினைத்தால் நிச்சயம் சாதிப்பேன் என்கிற நம்பிக்கை உள்ளத்திலும் செயலிலும் தேவை எரியும் நெருப்புக்கிடையே உயிரை மீட்க போராடும் வீரர்களிடமும் இன்முகமும் நம்பிக்கையும் இருக்கிறது சிந்திப்போம் நம் வாழ்வில் நம்பிக்கையை வளர்ப்போம் நன்றி